நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமிர்தி விலங்கியல் பூங்கா தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது இரண்டு உர பயன்பாட்டுக்கான விழிப்புணர்வு திட்டம் புதுடெல்லியில் தொடங்கப்பட்டது மூன்று ரயில் போக்குவரத்து துறையில் இணைந்து பணியாற்ற இந்தியாவும் சுவிட்சர்லாந்து நாடும் முடிவு செய்துள்ளன இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பிராந்திய தொழிலாளர் மாநாடு சமீபத்தில் எங்கே நடைபெற்றது இரண்டு விஸ்வ தீன எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று ஐக்கிய நாடுகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி